ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வஹம் ஸ்ராதங்கர தலைப்புலே பகவான் வராஹாவதாரம் பண்ணி பிதற்களை உத்தேசிச்சு மொத முதல்ல ஸ்ராத்தம் பண்ணி காண்பிச்சாருன்னு பிரம்மபுராணம் நமக்கு காட்டுறது அந்த சரித்திரத்தைதான் நாம் பார்த்துன்னு அப்படி பகவான் முத முதல்ல அமாவாஸ்யா புண்ணிய காலத்தில் தரிசஸ்ராத்தத்தை பகவான் செய்தார் ஸ்ராத்தம் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம்னு ரெண்டு ஸ்ராத்தம் பண்ணிவிட்டு அந்த ஸ்ராத்திற்கு அங்கமாக தர்ப்பணம் பண்ணுறது அதே மூன்று விதமாக நம்முடைய ரிஷிகள் வச்சிருக்கா தரிசே திலோதகம் பூர்வம் அப்படின்னு தரிசஸ்ராத்தம்னு அமாவாஸ்யா அன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்தை ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் முதல்ல பண்ணிட்டு பிறகு ஸ்ராத்தம் பண்ணணும் பஷாத்தியான் மகாலயே மகாலய ஸ்ராத்தம்னு இந்த மகாலய பட்சத்தில் பண்ணக்கூடியதானே ஸ்ராத்தம் இருக்கு அதில் ஸ்ராத்தத்தை பண்ணிவிட்டு கையோடு அன்றைக்கே தர்ப்பணத்தை பண்ணிடணும் பிரத்யப்தேது கிருத்தேஸ்ராத்தே பரேஹனி திலோதகம் பிரத்யாப்திக ஸ்ராத்தம்னு தாயார் தகப்பனார்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்ராத்தம் இருக்கு அதற்கு பிரத்தியாப்திக்ராத்தம்னு பேர் அதில் அந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் எப்போ பண்ணணும்னா அன்றைக்கி ஸ்ராத்தம் பண்ணிவிட்டு அன்றைக்கி இருந்து மறுநாளைக்கு காலம்பெற அந்த பரேகணி தர்ப்பணத்தை செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஸ்ராத்தம் முடித்த பிறகு அன்றைக்கி நியமமாக இருக்கணும் ஸ்ராத்தம் முடித்த பிறகு அந்த ஸ்ராத்த சேஷத்தை போஜனம் பிறகு ராத்திரி ஒன்றும் எடுத்துக்காமல் இருக்கணும் நியமமாக இருந்து மறுநாளைக்கு காலம்பெற அருணோதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை பண்ணணும் அதாவது நாம் அந்த ஸ்ராத்தத்திற்கு உபயோகப்படுத்தின தர்பை ஸ்ராத்திற்கு உபயோகப்படுத்தின எள் அவைகளை வச்சுண்டு அந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் பண்ணணும் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் முடிஞ்சால் தான் அந்த ஸ்ராத்தமே முடிகிறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதேனாலே தான் ஸ்ராத்தம் பண்ணின அன்றைக்கி ராத்திரி நமக்கு வேற எதாவது தீட்டு ஏதாவது வந்துவிட்டாலும் கூட அந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் பண்ண வேண்டிய காலத்திலே சுத்தியை சொல்லியிருக்கு நம்முடைய மறுநாளைக்கு காலம்புற தர்ப்பணம் பண்ணுற பொழுது நமக்கு மடி வருது ஆசோஜமாக இருந்தாலும் கூட ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அவ்வளவு முக்கியம் அந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணம்ங்கிறது அதற்கு படையகணி தர்ப்பணம்னே பேர் மறுநாளைக்கு காலம்புற அருணோதயத்துக்கு முன்னாடி தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் முதல்ல ஸ்நானம் பண்ணிக்கணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏழு தடவை வஸ்திரத்தை உதறி சப்தவாத்தம் வஸ்திரம் சுஷ்கமித்யபிதீயதே அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏழு தடவை வேஷ்டியை உதறிட்டு கட்டின்றால் காஞ்ச வேஷ்டியை கட்டின்ற மாதிரி அப்படி ஏழு தடவை வேஷ்டியை உதறி கட்டிண்டு இந்த ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை செய்யணும் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு பல் திரும்பவும் சுத்திக்காக ஸ்நானம் பண்ணணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது மறுநாளைக்கு காலம்பரை செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை முதல் நாளே செய்யப்படாது முதல் நாளே செய்தால் என்ன ஆறுதுன்னா அது செய்யாத மாதிரி தான்னு நம்முடைய தர்மசாஸ்திரம்னு சொல்கிறது அதாவது பின்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாடி இழுத்து பிடிச்சி செய்தால் அதற்கு ஆக்கர்ஷணம்னு பேர் நம்முடைய சாஸ்திரம் அதற்கு ஆக்கர்ஷணம்னு சொல்கிறது அது சில இடங்களில் மாத்திரம்தான் அப்படி செய்ய முடியும் எங்கன்னா அபர காரியங்களில் பார்க்கலாம் அபர காரியங்களில் எப்படின்னா பதினாறு மாசிக்கங்கள் வருது ஒருத்தன் காலமான பிறகு ஒரு வருஷம் கழித்து தான் அதாவது பதினாறு மாசிக்கங்களும் ஆன பிறகு தான் அந்த சபிண்டீகரணம்னு சொல்லக்கூடியதான சிராத்தத்தை பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்போ என்ன ஆகும்னா ஒரு வருஷம் கழித்துதான் சபிண்டீகரணம்ங்கிறத நாம் செய்ய முடியும் அது என்ன இந்த மாசிக்கங்கள் ஆகாமல் அந்த சபிண்டீகரணத்தை செய்யப்படாது நூறாவது ஸ்ராத்தமாக சபண்டீகரணம் சொல்லப்படுற ஒருத்தன் காலம் ஆயாச்சுன்னா முத முதல்ல செய்யக்கூடிய ஸ்ராத்திற்கு நக்ன ஸ்ரார்த்தம்னு பேர் நூறாவதாக செய்யக்கூடிய ஸ்ராத்திற்கு சபிண்டீகரணம்னு பேர் இது ரெண்டுக்கும் நடுவில் 98 எட்டு ஸ்ராத்தம் அந்த ஜீவனை உத்தேசிச்சு இந்த தொண்ணூற்றி எட்டு சிராதம் பண்ணாமல் செபிண்டீகரணம் பண்ண முடியாது அப்போது ஒரு வருஷம் கழித்து தான் நாம் செபிண்டீகரணம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லிவிட்டு ரிஷிகள் என்ன சொல்கிறா அந்த ஒரு வருஷ காலமும் மடி வராது ஆசௌச்சமாகவே இருக்கும் சிவ பூஜை பண்ண முடியாது எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய முடியாமல் போயிடும் குழந்த பிறந்தால் ஜாத்தகர்மா செய்ய முடியாது மேலும் சபண்டீகரணம் பண்ணாத வரைக்கும் அவர்களுக்கு சத்கதி கிடைக்காமல் போகிறது நம்முடைய பித்தர்க்களுக்கு ஒரு வருஷங்கிறது எவ்வளவு பெரிய காலம் அந்த காலம் அந்த பித்தர்க்களை நாம் பிரேத்தமாகவே வச்சிற்ரு வச்சின்றிருக்கும்படியாக ஆறுது அப்படிங்கிறதெல்லாம் யோஜனை பண்ணினால் நம்முடைய ரிஷிகள் என்ன பண்ணியிருக்கா இந்த பதினாறு மாசிகங்களையும் ஆகர்ஷித்து பண்ணுறது அப்படின்னு ஒரு வழியை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இந்த பத்தாவது நாள் அன்றைக்கி நாம் செய்தோமானால் மடி வந்துடுறது பதினோராவது நாள் அன்றைக்கி நமக்கு சுத்தி வருது இந்த பதினோராவது நாள் அன்றைக்கி நாம் முதல் மாசிக்கத்தை பண்ணுறோம் அதற்கு ஆத்திய மாசிக்கம்னு பேர் அதே பதினோராவது நாள் அன்னிக்கு பண்ணுறோம் பிறகு பன்னெண்டாவது நாளன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்கி உள்ள மாசிகங்கள் எல்லாத்தையும் ஆக்கர்ஷித்து பண்ணணும் ஆக்கர்ஷித்து பண்ணுறதுன்னா பின்னாடி செய்ய வேண்டியதை இழுத்து பிடிச்சி முன்னாடியே செய்துக்கணும் ஒரு தடவை அதற்கு தான் பஞ்சதசம்னு வாத்தியார்கள்லாம் சொல்லுவாள் அது என்ன அப்படின்னா இந்த பதினா ஒரு ஆத்திய மாசிக்கம் ஆயிடுத்து அது போக பாக்கி பதினஞ்சு அந்த பதினைஞ்சையும் நாம் இழுத்து பிடிச்சி ஆக்கர்ஷித்து பண்ணிவிட்டோ பிறகு சபிண்டீகரணத்தை கையோடு செய்துடும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்க ஏன்னா அது வரைக்கும் இவனுக்கு ஆயுஷுக்கு தீர்மானம் இல்லாமல் போகிறது அந்த பித்தர்களுக்கும் சத்கதி கிடைக்காமல் போகிறது அப்படி போகப்படாது அப்படிங்கிறதுனால பன்னெண்டாவது நாளன்னைக்கே சபிண்டீகரணத்தையும் பண்ணிவிட்டோ பதிமூன்றாவது நாளன்னிக்கு சுபஸ்வீகரணம் செய்யணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காள் சுபஸ்வீகரணம்னா நல்ல வஸ்துக்கள் மங்களகரமான வஸ்துக்களை ஸ்வீகரிச்சுக்கிறது எடுத்துக்கிறதுக்குத்தான் சுபஸ்வீகரணம்னு பேர் சந்தனம் விட்டுக்கிறது குங்குமம் விட்டுக்கிறது பெண்கள்லாம் புஷ்பம் வச்சுக்கிறது சாமிக்கு பூஜை பண்றது ஒரு ஹோமம் பண்ணி பூர்த்தி பண்றது அதற்கு சுபஸ்வீகரணம்னு பேர் அதை செய்துட்டும் பிறகு முன்னாடி இழுத்து பிடிச்சி செய்த மாசிக்கங்களை பூரா அந்தந்த டயத்தில் செய்துடு அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் இழுத்து பிடிச்சி செய்ததுனாலேயே செய்ததாக ஆகுமானா ஆகாது ஏன் அதை இழுத்து பிடிச்சி செய்கிறோம் அப்படின்னா சபிண்டீகரணம்ங்கிறத நாம் பண்ணணுங்கிறதுக்காக முன்னாடி இழுத்து செய்தாலும் அந்தந்த மாதம் செய்ய வேண்டிய மாசிக்கத்தை செய்யணும் அதற்குத்தான் அணு மாசிக்கம்னு பேர் முதல்ல சொல்கிற பொழுது மாசிக்கம்னு சொல்லி பண்ணிடுவோம் அப்புறம் அந்தந்த மாதம் பண்ணுற பொழுது அணுமாசிக்கம்னு சொல்லி பண்ணணும் அணுமாசிக்கம்னா திரும்பவும் செய்யக்கூடிய மாசிகம் அப்படின்னு அர்த்தம் அப்படி அந்தந்த மாதம் செய்ய வேண்டிய மாசிகத்தை பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு ஆப்திகம் பண்ணி பூர்த்தி பண்ணணும் அந்த ஆப்திகம்ங்கிறது அதுதான் காலம் அந்த ஆப்திகம் செய்ய வேண்டிய காலத்தை விட்டுட்டால் பெரிய சிரமம் வந்துடும் ஏன்னா அதற்கு கவுன காலம் கிடையாது கவுன காலம்னால் ஆப்திகத்தை இன்னொரு காலம் இழுத்து பிடிச்சி செய்ய முடியாது அந்த டயத்தில் தான் செய்யணும் அதை அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கு அப்படி அந்த இடத்துல மாத்திரம்தான் பின்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாடி இழுத்து பிடிச்சி செய்ய முடியும் வேறு எந்த இடத்துலையும் பின்னாடி செய்ய வேண்டியதை இழுத்து முன்னாடி செய்ய முடியாது விட்டத்தை பின்னாடி இழுத்து செய்யலாம் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி காட்டியிருக்கு